الله سبحانه وتعالى صدق رسول الله صلى الله عليه وسلم أندقرية شهودة لغلية الله إننا لدي آردل رب العالمين الله سبحانه وتعالى اندقاء ميلة عند وجه كارنتين على عونودي الرحمة عونودي عرل اندقال ميذ إرپادة كوريا عديالم اندقاء عونودي عرقم إرقندة ورأي أورو كارنت تقاها ويندي அபுல் ஆலமின் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்துல உடல் ஆரோக்கியத்தோட அதிகமாக அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தால் தான் நமக்கு தந்திருக்கிறார் அன்பு சகோதரர் அல்லா சின்ன எல்லோருக்கும் அமல் செய்ய முடியாது ஒரு மனிதன் நினைக்கிறாரு நான் ஒரு அமலை செய்யணும் நான் ஒரு விக்கிர செய்யும் ஒரு ஆயத்தை ஓதணும் அவர் நினைச்ச முடியாது அல்லாஹுடைய நாட்டம் அருள் இல்லை என்று சொன்னால் அவரால் எந்த அமலும் செய்ய முடியாது அல்லாஹுடைய அன்பு அருள் கருண எங்கள் மீது இருக்கிறதுக்குரிய அடையாளம் என்ன அல்ல எங்களுக்கு அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை அமற்கள் அதிகமாக செய்வதற்குரிய அந்த ஆர்வத்தை தந்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவுக்கு நிலதியார்களே ரப்புல் ஆலமின் அல்லாஹு பகல பத்தி அதிகமாக சொன்னதை விடவும் இரவுகளை பத்தி குரவான் அதிகமாக அல்ல சொல்லிருக்கிறார் சில இரவுகள் இருக்கு அல்லாஹுடைய அதாபுகள் இறங்கின இரவுகளை பத்தியும் சொல்லிருக்கிறார் இன்னும் சில இரவுகள் இருக்கிறது அல்லாவுடைய மனிதன் இருந்தாரு அவருடைய சொத்து அவர் என்ன செய்வார் ஏழை மக்களுக்கு தான தர்மம் அவருடைய தோட்டத்தில் அத்தோட்டத்தில் உண்டாக கூடிய பழங்களை தோட்டத்துல அவர் சம்பாதிக்கூடிய உதவி செய்யக்கூடிய பின்னால இவருடைய பிள்ளைகள் யோசிக்கிறாங்க வாப செலவழிச்சது போன்று நாங்க செலவழிச்சோம் என்று சொன்னா நாங்கள் நாங்க ஏழைகளுக்கு கொடுக்காம அந்த பணத்தை நாங்க என்ன செய்யணும் பேலன்ஸ் பண்ணணும் என்று முடிவெடுக்கிறாங்க ஏழைகளுக்கு குடுக்காம நாங்க ஏழைகளுக்கு தெரியாம அந்த படங்களை சேகரிக்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ள ஒரு திட்டத்தை போடுறாங்க சொல்லுறது என்ன செய்யறாங்க ஏழைகளுக்கு தெரியாம இரவோட இரவாக போறாங்க அந்த பழத்தோப்புல இருக்கக்கூடிய பழங்களை எல்லாம் ஆய்ந்து வீட்டுக்கு எடுத்து வாரத்துக்காக வேண்டி போறாங்க அந்த இரவு அல்லாஹ் எப்படி மாத்துறான் அல்லாஹ் குரான்ல சொல்லுறான் சுத்தரிக்கப்பட்ட சாம்பளை போல அவங்களோட தோட்டத்தை அந்த தோட்டத்து அல்லாஹ் அவனுடைய அழித்து விடுகிறார் அதே போல வரலாறு ஈடுபட்டாங்க அல்லா கூட கட்டில வரப்போகு என்னது தண்டனை இறக்கும்படி எப்படிப்பட்ட தண்டனை அவங்க செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட தண்டனை இரவு நேரத்தில் இறக்குறான் நெருப்பு மலையை பொழிய வச்சு நெருப்பு கண்கள் அல்லாஹ் பொலிய வச்சு என்ன செய்கிறான் அந்த சமூகத்தை அழித்த வரலாறு குறான்னு சொல்லி இருக்கிறான் இது அதாவுடைய சில இரவுகளை பத்தி தரவான்னு சொல்லுது அதே போன்று சில ரஹ்மத்தான அல்லாவுடைய பதல்கள் இறங்கின சில இரவுகளை பத்தியும் அல்லா பரவான்ல சொல்லிருக்கிறான் அதுல வந்து நபி சொல்லாசல்லம் அவர்கள் மியாராஜுக்கு போன இரவு இந்த இரவு பத்தியும் அல்லாஹ் பரவாயில்லை சொல்லிருக்கிறான் சுபான் இந்த ஆயத்துல நபியுடைய மியாராஜை பத்தி நபி நபி சொல்லாஹு அவங்க எப்படி மியாராஜுக்கு போனாங்க அந்த இரவை பத்தி அல்லாஹ் வருவான் சொல்லிருக்கிறான் அதே போல இன்னொரு அந்த இரவு என்ன இன்ன அன்சல்லா உஃபி லைலத்து கதிர் லைலத்துடைய அல்லா ரமதான் காலங்கள்ல ஏனைய காலங்கள்ல மனிதர்களுக்கு நேரான பாதையை காட்டக்கூடிய குரான் ஷரீப் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹு நல்லே ரமலானுடைய கடைசி பத்து வந்து நிலைமை மாறணும் என்றான் கடைசி பத்து வந்துட்டி சொன்னா நபியாங்க என்ன செய்வாங்க நபியாவைக்குவாங்க இன்றைக்கு சிலர்கள் எப்படி கரம்போர்ட் மூலமாக ஹயா தாக்குறாங்களோ காட் விளாட்டதின் மூலமாக ஹயா தாக்குறாங்களோ அன்புத்திற்கு சகோதரர்களே அல்லா பின்னடியார்களே வரக்கூடிய சந்தர்ப்பத்துல பாதையில நிறைய காட்சிகள் சில மக்கள் கிரிக்கெட்டின் மூலமாக ஹயா தாக்குறாங்க இன்னும் சிலர்கள் கரம்போர்டின் மூலமாக ஹயாத் ஆக்குறாங்க இன்னும் சிலர்கள் குரான் மூலமாக ஹயாத் ஆக்குறாங்க எப்படி இரவ ஹயாத் ஆக்கினாங்க நபியுடைய உண்மைத்தன்று சொல்லுறோம் நபி அவங்க ரமதானுடைய கடைசி பத்து வந்துட்டு சொன்னா இரவு அமலின் மூலமாக ஹயாத் அவங்க மட்டும் அல்லவோ தன்னுடைய குடும்பத்தில் இருப்பாங்க நீங்களும் மகிழ்ச்சியுங்க கட்டிக்கொள் ஏன் அமலுக்காக அந்த இரவு போறாங்க ஏனைய காலங்கள்ல நபி அவங்க இரவு நேரத்துல முயற்சி செய்யாத அளவுக்கு ரமலானுடைய காலத்துல முயற்சி செய்வாங்க நபியுடைய ஏனைய காலங்களுடைய இரவுகளுடைய முயற்சி எடுத்து பாருங்க அந்த முயற்சியை போதும் அந்த அளவுக்கு நபி அவங்க அந்த இரவுகள்ல கஷ்டப்படாத அளவுக்கு ரமதானுடைய கடைசி பத்திர நபியாக முயற்சி செய்திருக்கிறாங்க நான் ஒரு நாள் பள்ளிக்கு வாரன் நபி இரவு நேரத்தில் தொழுது கொண்டிருக்கிறாங்க சுந்தத்தான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கிறாங்க நபியுடைய கால பார்த்துடன் விளையம்பிக்கோட முன்பின் எல்லா பாவத்தையும் மனிச்சிருக்கிறான் நீங்க ஏன்னு யாரோ சூழல்ல இப்படி கஷ்டப்படணும் சொல்லறாங்க நபி அவங்க நானூறு அல்லாக்கு நன்றி அவுள்ள அடியானவங்க கூடாதா என்ன ரிவாயத்துல வருது ஒரு சஹாபி வாராங்க நபி அவங்க இரவு நேரத்துல கையாமு அந்த சஹாபி சொல்லுறாங்க நான் நபிக்கு பின்னால தக்மீர் கட்டுறன் ஓதுறாங்க ஆறு ஆயத்துகள் உள்ள சூறாவை நபி அவங்க ஓதுறாங்க நான் நினைச்சேன் நபி அவங்க சூரத்தில் பக்ராவோட ரொம்ப போவாங்க இல்ல சூரத்தில் ஆலை ஓதுறாங்க அதுவும் ரெண்டு மூணு ஆயத்திருக்க கூடியிரு சூறா இல்ல இருநூறு ஆயத்துகள் உள்ளடங்கின சூறாவை இரண்டாவது முறை ஓதுறாங்க நான் நினைச்சேன் நபி அவங்க சூரத்து ஆல இம்ரானோட ருப்புக்கு போவாங்க போகல்ல சூரத்து நிசாவையும் மோதுறாங்க சுமார் நூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயத்துகள் உள்ள சூறாவையும் மோதுறாங்க சுமார் அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயத்துக்களை ஒரு தக்மீர்ல நபி அவங்க மோதுறாங்க அந்த சஹாபி சொல்றாரு என்னால முடியாது நான் தக்மீர் வந்துட்டேன் எல்லாமே எப்படி இருந்துச்சு அந்த அறுநூத்தி இரண்டு ஆயத்துக்களை எந்த அளவு நேரம் எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு ருக்கு நேரம் எடுத்தாங்க அந்த அளவுக்கு நேரம் எடுத்தாங்க அந்த அளவுக்கு சுதூதுக்கு நேரம் எடுத்தாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாபு நலனியார்களே அதே அந்த ஹதீசுடைய தொடர்ல ஆய் அலி அல்லா சொல்றாங்க முன்னே இருபது நாளில் செய்யாத முயற்சியை கடைசி பத்துல முயற்சி கடைசி பத்துல எப்படியாவது இரவெல்லாம் நின்று வணங்கும் என்பதற்காக விழித்து இருப்பாங்க இருக்கும் அந்த அளவுக்கு முழு இரவே நபி அவன் தொழுகையில கழிச்சிருக்கிறாங்க அல்லா்களே பேசக்கூடிய நானும் தான் நீங்களும் எல்லாருக்கும் அமல் செய்யறோம் ஊர் மக்கள் சொல்லணும் என்பதற்காக வேண்டியில் தொழிறோம் என்று காற்று எல்லாம் கியாமுள்ளத்தை செய்ய வந்திருக்கிற நோக்கம் என்ன அல்லா விரும்பக்கூடிய அடியார்களாக மாறும் சொல்லுது அல்லா விரும்பக்கூடிய அடியார்களுடைய சில கொலிபிகேஷன் மகன் நீங்க யாருடைய முகத்தை பார்த்து உங்களோட முகத்தை திருப்பிடவானோ பெருமடிக்கவானோ இன்னும் பூமியில நீங்கள் பெருமை உள்ளவர்களாக அகம்பாவம் உள்ளவர்களாக அல்லாக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக நடக்கவானோ நிச்சயமாக அல்லா பெருமளிக்க கூடியவர்களை விரும்ப மாட்டான் அப்ப பூமியில எப்படி நடக்கணும் லுக்மான் அலிகுஸ்லாம் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க ஒரு மடிய அடியான் அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியான் எப்படி இருப்பான் தாழ்வாக நடந்து கொள்வான் அவனோட யாராவது சண்டைக்கு வந்தா தர்க்கம் புரிய வந்தா சலாமா அவனை விட்டு விலகி போயிடுவான் சொல்லிட்டு அடியார்களுடைய அடியார்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய ஒரு பண்பு என்ன தண்ட இரவ கரம்போர்ட்ல கழிக்க மாட்டாங்க அல்லா விரும்பாத மோசமான செயல்கள்ல கழிக்க மாட்டாங்க அல்லா வெறுக்கக்கூடிய பாவமான செயல்கள்ல கழிக்க மாட்டாங்க எப்படி சொன்னா இரவ கழிப்பாங்க அடியார்கள் அவங்கட இரவ சுஜோதல கழிப்பாங்க நின்று வணங்குவாங்க என்பதாக குரவான் சொல்றது ஏன் வணங்குறாங்க ஏன் செய்யறாங்க அவங்களுடைய முழு நோக்கமும் நாங்கள் செய்யக்கூடிய அபாதத்தின் மூலமாக மேலான ஜென்னத்தை அடையணும் நாம் சூனத்தில் வேதனையை விட்டும் எங்களை திருப்பிடியா அல்லா நரகத்துக்குரிய மனிதர்களாக எங்களை ஆக்கிடாதையா அல்லா என்று அல்லா கிட்ட இந்த வாக்கெடுப்பாங்க அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாவுக்கு நரடியார்களே நரகம் என்று சொல்லக்கூடியதே கூடுதலாக அது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன் ஏன் நரகம் என்று சொல்லக்கூடியது அது சாதாரணமான ஒரு அம்சம் கிடையாது அது லேசான ஒரு நெருப்பு லேசான ஒரு இடம் இல்ல எல்லா குரான் சொல்லதையா ஐயுகல் உங்களோட குடும்பத்தை நீங்க உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கோங்க ஏன் அல்ல அப்படி சொல்லுறான் நரணம் என்பது மோசம் நரகம் என்பது வேதனை தரக்கூடிய ஒரு இடம் என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ் கடைசி பத்து வந்துட்டு சொன்னா கயாமுள்ளே நீண்ட நீளமான சூராக்கள் ஓடுவாங்க பின்னாலே இருந்து சுபஹானல்லா ஆயத்துக்களை கேட்டு கேட்டு அவங்களுடைய கூடிக்கொண்டே போகும் இது நபி சொல்லா அலைவசல்லம் அவங்களோட ஒரு பண்பு ரமலாவுடைய கடையத்தை பத்து வந்துட்டா இரவு ஹயாத்தாக்குவாங்க கொண்டு இரண்டாவது ஒரு அம்சம் தான் வந்து அமல் செய்ய கிடைக்காது பள்ளியில முழுமையாக இருந்தா தான் கூடுதலாக அமல் செய்ய கிடைக்கும் என்பதப்பாக நபி சொல்லு அலை கடைசி பத்துல பள்ளியில எடுத்துக்காசு இருப்பாங்க என்ன செய்வாங்க இருபது நாள் பள்ளியில ஏற்று இருந்தாங்க நபியுடைய வபாத்துக்கு பின்னால நாங்களும் என்ன செய்தோம் நபியுடைய மனைவிமார் என்ன சொல்லுறாங்க நாங்களும் இருக்க கூடியவர்களாக இருந்தோம் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தாராளமாக வீட்டுல அதற்கெண்டுக்கா பிரிக்க முடியும் அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே மூணாவது ஒரு அம்சம் தான் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்க லேலத்தில் கதர் இரவென்றத அல்லாஹ் சொல்லிருக்கிறான் போலியம் சொல்லிருக்கிறாங்க போல நோம்பு இருபத்தி ஏழு தான் லேலத்தில் கதவுடைய இரவு நாங்க பிறந்த காலத்திலேந்து இந்து வரைக்கும் பள்ளியில அமலுடைய கிரௌட பார்த்தா இருபத்தேழுக்கு தான் கூட ஆன்லைன் எங்கேயும் வரல ஹரீஸ்லையும் எங்கேயும் சொல்லப்படவும் இல்ல லைலத்துள் கதருடைய இரவும் இருபத்தேழு தான் என்பதாக அப்படி இருந்த நபியுடைய காலம் காலத்துல தாபி காலத்துல அதற்கு பின்னால வந்த முஹாதி காலத்துல இருபத்தேழு மட்டும் கொண்டாடி இருப்பாங்க அம செஞ்சிருப்பாங்க இல்ல நபி அவங்க சொன்னாங்க ரமலானுடைய ஒற்றை படை தினங்கள்ல இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஒன்பது இந்த தினங்கள்ல அடைஞ்சிட்டான் என்று சொன்னார் இந்த இரவை பெற்றுக் என்று சொன்னா நபி அவர்கள் சொன்னார்கள் சுபானல்லா இவனை போல சிறப்பான மனிதன் வேற யாரும் இல்ல ஏன் இவர் அந்த இரவுல செய்யக்கூடிய அமல் இருக்கதே சாதாரணமான ஒரு இரவு கிடையாது து ஆயிர மாதங்களை விடும் சிறப்பான ஒரு இரவன் என்பதாக பொருவான் சொல்லுது அந்த இரவு அல்லாவுடைய ரஹ்மத் அல்லாஹுடைய எல்லா வானவர்களுடைய தலைவர் அழைக்கப்படக்கூடிய ஜிப்ராயில் அலி இஸ்லாம் பூமிக்கு அந்த இரவு எப்ப யாராலும் சொல்லலாம் ஒதுக்கி ஈடுபடுத்துவோம் என்ற இரவ அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவார் இருக்கிறாங்க சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு வாலிபர் பள்ளிக்கு வரையலா ஒரு ஒரு ஒரு மனிதர் பள்ளிக்கு வரையலா மாஷா அல்ல இவரை தெரிஞ்சுக்கிட்டாரு போல இவர் இப்ப அமல் செய்ய போறாரு போல இவங்க எல்லாம் அமல் செஞ்சு என்னத்தை காண போறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே நபியுடைய காலத்திலையும் சில மக்கள் இருந்தாங்க சாபாக்கள் பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல பள்ளிக்கு வெளியால இருந்து நெய்யாண்டி பண்ணுவாங்க என்ன செய்ய போறீங்க ஒரு நாள் செய்வீங்க ரெண்டு நாள் செய்வீங்க மூணாவது நாள் தொலைப்போறீங்களா என்று அவங்களுடைய மனச மென்டலி என்ன செய்வாங்க அவங்களை திருப்புவாங்க திசை திருப்ப கூட இருப்பாங்க சில மக்கள் இருப்பாங்க என்ன செய்வாங்க அவங்களை திசை திருப்பி அமல் செய்யாம அவங்களோட சேர்த்து பாவமான சேர்க்களை சேரத்துக்கு என்ன செய்வாங்க அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க அன்புக்குரிய சகோதரர்களே நாங்க இந்த ரவலானுடைய கடைசி பத்த எத்தனையோ இரவ தூக்கத்துல கழிச்சிட்டோம் பதினோரு மாதம் தூக்கத்துல கழிச்சுட்டோம் ஆனா இந்த கடைசி பத்தை கூட இரவ நாங்க அல்லாவுக்காக வேண்டி கழிக்கல் என்று சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களை உண்மைக்குமே நாங்க நன்றி உள்ள அடியார்களாக அல்லாவுக்கு முன்னால் ஆக முடியாது அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாவுக்கு நிலையார்களே எப்பயும் தான் மனிதர்கள் எதையும் பேசலாம் எதையும் சொல்லலாம் நாங்க செய்யக்கூடிய அமல் யாருக்காக படை தரப்பு ஒருவன் அல்லாவுக்காக ஒரு வாப்பா என்ன செய்யறாரு மகனை கூப்பிட்டு சொல்றாரு மகன் மக்கள் என்றா யார் என்றதை நான் உனக்கு படிச்சுட்டாரன் வாங்க மக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் சில சந்தர்ப்பங்களை சில மனிதர்களை உயர்த்துவாங்க சில மனிதர்களை தாழ்த்துவாங்க ஏன் அவங்களுடைய திசையை திருப்புறது யாரு சில பாவிகள் சில மோசமானவர்கள் அதனால வாப்பா என்ன செய்யறாரு மகனை கூப்பிட்டு சொல்றாரு மகன் வாங்க உங்களுக்கு சமூகம் சில மக்கள் இருக்கிறாங்க அவங்களோட கொள்கையில அவங்களுக்கு படிச்சுட்டாரு வாப்ப என்ன செய்யறாரு கவிதா கவனியுங்க என்ன செய்றாரு ஒரு கவிதைய வாங்குறாரு ஒரு கழுதைய வாங்க என்ன செய்யறாரு வாப்பாவும் மகனும் அந்த கவிதைக்கு மேல ஏறி பிரயாணம் செய்யறாங்க முன்னால ஒரு வயல் இருக்குது அந்த வயல்ல மக்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க வயல்ல இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுறாங்க என்ன வாப்பவும் மகனும் இவங்க ரெண்டு பேரும் வாய் பேச முடியாத ஒரு ஒரு கழுத ஒரு மிருகத்துக்கு மேலால நோவினை செஞ்சு ரெண்டு பேரும் ஏறி போறாங்களே அன்பில்லாத மக்கள் இவங்க அடுத்த நாள் வாப்பா என்ன செய்யறாரு கழுதையில வாப்ப மட்டும் ஏறி போறாரு மகனை நடிப்பிச்சு கூட்டி போறாரு மனிதர்கள் சொல்லுறாங்க மக்கள் சொல்லுறாங்க என்ன வாப்பா அன்பில்லாத ஒரு வாப்பா இவரு மகனை நடிப்பிச்சு கூட்டி போறாரு இவர் கழுதையில போறாரு மூணாவது நாள் மகனை கழுதையில ஏற்றி வைக்கிறாரே வாப்பம் நடந்து போறாரு மக்கள் சொல்லுறாங்க ஒழுக்கம் இல்லாத மகனாக இருக்க வாப்ப நடந்து போறாரு கழுதை நடப்பிச்சு கூட்டி போறாங்க மக்கள் சொல்றாங்க அருவில்லாத ரெண்டு உண்மத்தில கழுதையை தள்ளி கொடுத்து வாங்கிட்டு வாகனத்தை வாங்கிட்டு கழுதையில ஏறி போகாம ரெண்டு பேரும் நடந்து போறாங்களே அன்புக்குரிய சகோதரர்களை எப்பயும் சமூகத்தை திருப்திப்படுத்த முடியாது தொடர்ச்சியாக செய்வம் என்ற நிச்சமாகடைய பொத்தம் கிக்கும் கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் நபி அல்லாஹூல்ல அவங்க சஹாபாக்களுடைய இரவுகளை பத்தி ஆயத்துகள் இறங்குறது நபி அவங்க சஹாபாக்களுக்கு முன்னால போதை காட்டுறாங்க தன்னுடைய இரவு நேரங்கள்ல எஸ்து செய்யக்கூடிய இருந்திருக்கிறார்கள் இன்னும் அல்லாவின் மீது ஆதரவு வைத்தவர்களாக நரகத்தை பயந்து என்ன செய்தாங்க சுபான் படுக்கையில இருந்து அவங்க என்ன செய்றாங்க அவங்களுடைய படுக்கையிலிருந்து எலும்பி என்ன செய்யறாங்க சுபஹான் அல்லா அல்லாவை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை மகசூரத்தை ஆதரவு வைத்தவர்களாக நரகத்தை பயந்து என்ன செய்றாங்க இரவெல்லாம் அமல் கொஞ்ச நாளைக்கு முன்னால சவுதியில நடந்த உண்மையான ஒரு சம்பவம் இந்த சம்பவம் நடந்ததற்கு என்னுடையாட்டு பல பத்திரிக்கைகளை கூட வந்துச்சு இந்த சம்பவம் என்ன ஒரு பெண் சவுதியில இருந்தா அந்த பெண்ணுடைய முழு ஆசையும் என்ன நபிய போல இரவு கலிக்கோணும் ஏன் இரவ விவாதத்துல கலிக்கோணும் ஏண்ட இரவு கியாமுல்லையில கழிக்கோணும் ஏண்ட இரவு குரு கழிக்கோணும் என்பது இருக்குதுல்லா இரவு நேரங்கள்ல கூடுதலாக சகஜத்துடைய தொழுகைகளை கயாமுள்ளையுடைய தொலகைகளை தொல்லக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் ரமலானுடைய காலம் வந்தா இந்த பெண்ணுக்கு தூக்கமே கிடையாது முழு இரவையும் கழிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தார் ஒரு நாள் மகன் தூங்கி கொண்டு இருக்கிறார் மகன் யோசிக்கிறாரு வீட்டுல யாரும் இல்ல நானும் எனது தாயும் தான் இருக்கிறேன் என்ன சவுண்டாக இருக்குது என்று வந்து பாக்குறாரு உண்மைல இருந்து கதைக்கிறார் எனக்கு சுஜூதிலிருந்து எலும்பு முடியாம இருக்குது மகன் என்ன அவசரமாக தூக்கி போங்க ஆழத்தை நிலைமையா இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது உம்மாவ கொண்டு போறாரு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆனா அங்க மருத்துவ மருத்துவர்கள் வைத்தியங்களை செய்யறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பெண்ணுக்கு சொல்லுங்க கூடுதலான நேரங்களை தூக்கத்துல கழிக்கும்படி வீட்டுக்கு வாராங்க அந்த பெண்ண மகன் என்ன செய்யறாரு தூங்க வைக்கிறாரே ஐபாதத்தில ஊரின உடல் ஐபாதத்தில ஊரின உள்ளம் எப்பயும் என்ன செய்யாதே தூக்கத்துக்கு கூடுதலான நேரங்களை கொடுக்காதே இந்த பெண் என்ன செய்யறா மகனை பார்த்து சொல்றா இல்ல இல்ல ஒரு ரெண்டு ரக்கா தொழும் எனக்கு அவகாசம் போடுங்க நான் ரெண்டு ரக்கா சொல் மீண்டும் முசல்லா போடப்படுவது இந்த பெண்வாரா அல்வாஹு அக்பரண்டு தட்பீர்கட்டு தொழுவா சுஜூத்ல இருக்கிறார் ஒரு அவர் ஆவது இரண்டாவது அவரும் போது நீண்ட நேரம் போது மகன் பாக்குறாரு உம்மா எலும்புற மாதிரி இல்ல கிட்ட போய் பார்த்தா உமா தான் ஹஜ்ஜத்துடைய தொழுகையிலேயே ஒப்பாத்தாக இருக்கிறார் கழிப்போனும் என்பதுதான் இந்த பெண்ணுடைய ஆசை ஆனா ஆச்சரியம் என்ன என்று சொன்னா இந்த பெண்ணுடைய ஜனாதா சுஜூத்ல இருந்தே கட்டியாகிட்டு இப்ப உடல் உறுப்பு விருக்கலாம் இருக்குது கடைசி அந்த ஜனாதாவ சுஜூதுடைய நிலைமையிலேயே என்ன சொல்றாங்க அடக்கம் செய்யறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே நாளைய கிராமத்துடைய நாளையில இந்த பெண் எப்படி வருவா எப்படி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் மரணிக்கிறாங்களோ நபி அவங்க சொன்னாங்க எப்படி மரணிக்கிறாங்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவாங்க ரமதானுடைய கடைசி இரவுல ஹராத்த பாவத்தை செஞ்சு மரணிச்சாரா அவர் ஹராத்தோட பாவத்தோட தான் வருவாரு நன்மைகளை கழாமில்லை குரானோட திலாவத்தோட மரணிக்கிறாரா இப்படிப்பட்ட சங்கையான நிலைமை இப்படிப்பட்ட ஹாலாட்டுகள்லாம் அல்லாக்கு முன்னால் வருவார்கள் சகோதரர்கள் அல்லாக்கு முன்னாடியா அல்லா விரும்பக்கூடிய அமல் என்ன அமல் என்று சொன்னா முதலாவது அண்டு முழு பள்ளியிலே நாங்கள் நிறைஞ்சிருக்கிறோம் இரண்டாவது அண்டு கொஞ்சம் பேர் மூணாவது அண்டு இன்னும் கொஞ்சம் பேர் என்று சொன்னாங்க விருப்பமான அல்லா நேசிக்க கூடிய அமல் என்ன அமல் என்று சொன்னால் அது மாவட்ட குறைவாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக பத்து நாள் என்ற ரெண்டு நாளைக்கு வாரது மூணாவது நாளைக்கு கொஞ்சம் தூங்குறது இல்ல பள்ளிக்கு வந்தா கிராம தொழுகையில நியமமாக தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அமலை செய்வோம் என்றா நிச்சயமாக அல்லா இந்த அமலை கபுள் செய்வான் அது மாத்திரமல்ல எங்களுடைய கடைசி ஹாலாத்தையும் கடைசி நிலைமைகளையும் அல்ல அவனுடைய எங்களுடைய இரவ அவன் விரும்பக்கூடிய பிரகாரத்தில் கழித்ததின் காரணமாக நிச்சயமாக எங்களுடைய கடைசி நிலைமைகளையும் அல்ல நல்ல நிலைமைகளாக மாத்துவானாக அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து கேமுடைய இந்த வணக்கத்தையா இந்த நாங்களும் பள்ளியில கணிக்க கூடிய கூட்டங்களாக உள்ளத்திலே يا الله انت عدتل افدي انراك ارق رومو هذا يقول نالي قيامتو يا نالي يا الله ناغا شهد إلا امد كليم اخلاصودي اردت كندي يا الله أولياء صحاباك المدقين شفاداك اللودي يا الله مبي صلى الله عليه وسلم عورودي يا قيال حول القوتر اند نير تراكتلا نير ارند يا الله جنت الفردوسل نبیو ارند كندي يا الله او اند لقاوة قانا كود شندر پتتهم او اند رضاوة عدية كود كوتت تليم